அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் திருப்தியை மட்டுமே நாடி நீர் எதை செய்தாலும் அதற்காக நீர் கூலி வழங்கப்படுவீர் உமது மனைவியின் வாயில் அன்புடன் நீர் ஊட்டும் ஒரு கவல உணவு உட்பட இதை ரதி இல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்